இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொதுரிய குவியலுக்காக லி சமிஸ்தா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதலைப்பட்டி நாமக்கல் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய நற்றினை குழுவில் காண்போம் தங்க போர்வை என்று குறிப்பிடும் நாடு ஆஸ்திரேலியா இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொஹாரன் இந்திய அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் டிராம்பே இனி இன்றைய கேள்விகளை காண்போம் இந்திய ஒருமைப்பாட்டு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் உள்ள பெரும் தொழிலாளிகளில் மிக பழமையானது எது இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள மிக பெரிய குழு எது இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை நற்றினைக் குழுவில் காண்போம் நன்றி வணக்கம்